ஒளி வீசிக்கொண்டிருக்கும் போது அவர்கள் அசர் தொழ்பவர்களாக இருந்தனர் மேட்டுப்பாங்கான பகுதிக்கு செல்பவர் அங்கே சென்றடையும் போது சூரியன் உயரத்திலேயே இருக்கும் சில மேட்டுப்பாங்கான பகுதிகள் மதினாவில் இருந்து நான்கு மைல் அல்லது கிட்டத்தட்ட அந்த அளவு தூரத்தில் அமைந்திருந்தன